ஓம் குரு பிரம்ம குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமாம் மெய்யன்பர்களே கற்பவை கற்போம் என்கிற இந்நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது பார்க்கப் போவது துறவு வாழ்க்கையை பற்றியது துறவு வாழ்க்கையின் நோக்கம் அத்வைத தத்துவத்தை ஆழமாக உணர்ந்து அந்த அத்வைத தத்துவத்திலேயே மனதை நிலைத்திருக்கும்படி செய்வதே ஆகும் துறவு வாழ்க்கையில் முறைப்படி துறவை ஏற்றுக்கொண்டு உலக வாழ்க்கையில் உலக செயல்களில் ஆன்மீக செயல்களில் கூட ஈடுபடாமல் முழுமையாக நேரத்தை தத்துவ சாஸ்திரங்களை படிப்பதற்கென்றே ஒதுக்க வேண்டும் தகுந்த ஆசிரியரிடம் சென்று படிக்க வேண்டும் தெந்த அறிவை குருநாதர் நமக்கு உபதேசிப்பார் உபனிஷத் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் போன்ற சாஸ்திரங்களை குருநாதர் நமக்கு உபதேசம் செய்வார் துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட பிறகு ஒருவன் கட்டாயம் இந்த சாஸ்திரத்தின் தாத்பரியம் அதாவது மைய என்ன என்பதை புரிந்து வேண்டும் குறிப்பாக வேதாந்த சாஸ்திரத்தை வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரிடம் சென்று முறையாக நேரத்தை ஒதுக்கி கற்க வேண்டும் வேறு எதற்கும் நேரத்தை தரக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது படித்த பிறகு உலக நன்மையின் பொருட்டு சில காரியங்களை செய்யலாம் இருந்தாலும் துறவிக்கு முக்கியமானது சாஸ்திர சிரவணம் சந்நிய ஸ்ரவணம் குறியாத் என்பது சாஸ்திர விதி அவ்வாறு ஸ்ரவணம் செய்யும் பொழுது உபனிஷத்துக்களுடைய மையக்கருத்து கருத்து என்பது விளங்கும் அந்த அத்வைத்த தத்துவம் விளங்கினாலும் கூட நமக்கு இந்த வேற்றுமை உலக அனுபவம் மிகவும் ஆழமாக இருப்பதால் அதை மனம் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் தோன்றும் வாழ்க்கை முழுவதும் வேற்றுமை அனுபவம் ஓயாதிருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இரண்டாவதாக ஒன்று இல்லை மெய்ப்பொருள் ஒன்றே இருக்கிறது என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது சாஸ்திரங்கள் பொய் சொல்லாது அதே சமயம் என்னுடைய அனுபவத்திற்கு அது பொருந்தவில்லை அதை நான் எவ்வாறு புரிந்து வேண்டும் என்பதற்காக சாஸ்திரத்திலே மற்றொரு அம்சம் என்னவென்றால் மனநம் என்பது அத்வைதம் அல்லது நீயே பரம்பொருள் என்கிற தத்துவத்தை உபனிஷத்துக்கள் உபதேசம் செய்தாலும் நமக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை போக்குவதற்கு மனநம் என்கின்ற ஒரு சாதனையை செய்ய வேண்டியிருக்கிறது மனநம் என்பது என்னவென்றால் தகுந்த யுக்தி தகுந்த உதாரணங்கள் சான்றுகள் இவைகளை சொல்லி சாஸ்திரத்தினுடைய அத்வைத உபதேசம் சரிதான் என்பதை மனதிலே வாங்கிக் கொள்வது இது துறவு வாழ்க்கையில் இரண்டாவதாக செய்ய வேண்டியது என்பது உபனிஷத்துக்களுடைய மைய கருத்தை தெரிந்து கொள்வது சந்தேகங்களை போர்க்குவதற்கு யுக்தி பூர்வக சம்சய நிவிற்த்தி மனநம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தகுந்த யுக்திகளை எல்லாம் சிந்தனை செய்து மனநம் பண்ண வேண்டும் நம்முடைய அனுபவமாகிய கனவு கயிற்றில் பாம்பு சிப்பியில் வெள்ளி தங்கத்தில் நகை கற்பிக்கப்பட்டு தண்ணீரில் அலை கடல் போன்ற கற்பனைகள் இது போன்ற உதாரணங்களை எல்லாம் சிந்தித்து நாம் அத்வைதத்தினுடைய உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கு பிறகு மற்றொரு சாதனை இருக்கிறது அதற்கு பெயர் நிதித்தியாசனம் என்று பெயர் நிதித்தியாசனத்தின் நோக்கம் இந்த சிரவணத்தினாலும் மனநத்தினாலும் எந்த ஒரு அறிவை பெற்றிருக்கிறோமோ அந்த அறிவு நம்முடைய இயல்பாக மாற வேண்டும் இந்த அறிவை பெற்ற போதும் நமக்கு அந்த தன்னுணர்வும் இந்த உலக அனுபவமும் உண்மை என்ற ஒரு நீண்ட கால பழக்கம் போகாமல் இருக்கும் அதற்கு பெயர் விபரீத பாவனை என்று பெயர் அந்த தவறான எண்ணத்தை நீக்குவதற்கு கற்றவற்றை மனநம் செய்தவற்றை ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டும் அவ்வாறு தியானம் செய்ய செய்ய நம்மை பற்றிய எண்ணம் நமக்கு மாறிவிடும் நான் உடம்பல்ல மனமல்ல புத்தி அல்ல உயிரெனப்படுகின்ற ஜீவாத்மாவும் அல்ல நான் பரிபூர்ணமான பரம்பொருளாகவே இருக்கிறேன் எனக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை அவ்வாறு தோன்றுவதெல்லாம் மாயத்தோற்றம் தண்ணீரில் கடல் என்ற சொல்லும் அலைகள் என்ற சொல்லும் எவ்வாறு கற்பிக்கப்பட்டு தண்ணீரை தவிர கடல் என்ற சொல்லுக்கும் அலைகள் என்ற சொல்லுக்கும் இருப்பு என்பதே இல்லையோ அவ்வாறு மெய்ப்பொருளைத் தவிர வேறொன்றும் இல்லை அவைகள் வெறும் சொற்கள் மாத்திரமே உண்மையில் அதற்கு பொருள் இல்லை என்பதை புரிந்து இதைத்தான் திருவள்ளுவர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று உபதேசித்திருக்கிறார் எனவே நாம் ஸ்ரவண மனநிதித் தியாசனம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் வாயிலாக துறவு வாழ்க்கையின் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் சாஸ்திரத்தை படிப்படியாக சிந்திக்கின்ற நாம் இன்று இந்த அளவிலே சிந்தித்திருக்கிறோம் மேலும் கருத்துக்களை விரிவாக பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்